प्रपन्न पाणये कृष्णाय दुहे ம் பிரித்தய தோத்தேத்தைக்கணையமுதிரா भगवान श्री தயமேவரோகிணுமாஜுகீகிருஷ்ணர் கர்மத்தில் அகர்மத்தை தரிசனம் பண்ணுறவனையும் அகர்மத்தில் கர்மத்தை தரிசனம் பண்ணுற ஜானி மகிமையெல்லாம் சொன்னார் அப்புறம் கடைசி ஸ்லோகத்தில் பிரம்மந்தான் கர்மமாக காட்சி அளிக்கிறதுன்னு விட்டார் ஆ கர்மம் பிரம்மத்தின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் அத்வைத சித்தாந்த உபதேசம் அதை அழகாக சொன்னார் ஹோமம் பண்ணுற கரண்டி அதில் இருக்கிற ஹவிஸ்ஸு அந்த ஹோமத்தை செய்யறவன் அந்த ஹோமம் பண்ற ஞான புத்தி அதனால கிடைக்கிற பலன் பிரம்ம ஐவ தேன கந்தவியம் அவனுக்கு அடையக்கூடியதும் பிரம்மந்தான் பலனும் பிரம்மந்தான் சொல்லி கர்மமே பிரம்மஸ்வரூபந்தான் நிராகார நிர்வீகாரமான பிரம்மந்தான் இந்த கர்ம ரூபமாக காட்சி அடிக்கிறது மாயினால அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தத்துவஜானம் அதாவது ஆத்மா அக்கர்த்தாங்கிற ஞானந்தான் உயர்ந்ததுன்னு காட்டுறதுக்காக ஆன்மீக வாழ்க்கையில் நாம் கடைப்பிடிக்கிற சாதனங்களை எல்லாம் சொல்லி ஞான யஜத்தை புகழ்ந்து பேச போகிறார் அதுக்காக வேண்டி இந்த ஸ்லோகத்திலிருந்து ஒரு பன்னெண்டு யஜ்ஞம் சொல்ல போகிறார் முதல் யஜ்யம் என்னன்னு கேட்டால் ரெண்டாவது லைனை எடுத்துக்கணும் முதல்ல பிரம்மாக்ரா வபரே யஜ்யம் யஜ்யே தகுதியை அடைந்த உத்தமமான பெரியவர்கள் என்ன பண்ணுகிறார்கள் எப்பொழுதும் வேதாந்த சிரவண மரண நிதித்தியாசனம் பண்ணுகிறார்கள் அதனால் பிரம்மங்கிற அக்னியில் ஜீவாத்மாவை ஹோமம் செய்கிறார்கள் யஜ்யம் யஜ்யேன ஜுஹ்வதி பிரம்மாக்னாவரே யஜ்யம் யஜ்யேன ஈவோப இந்த இடத்துல யஜ்யம் அப்படின்னா ஜீவாத்மாவைன்னு அர்த்தம் யஜேன அப்படின்னு சொன்னால் ஜானத்தினாலேன்னு அர்த்தம் ஜுஹ்வத்தின்னா ஹோமம் பண்ணுகிறார்கள்னு அர்த்தம் அகமேவ அகம் மாம் ஜுஹோமிஸ்வாகான்னு மகாநாராயண உபரிஷத்தில் ஒரு மந்திரம் இருக்குது நானே என்னை நான் என்னும் நெருப்பில் ஹோமம் செய்கிறேன் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் அது மாதிரி ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவில் ஹோமம் பண்ணுறான் இந்த ஹோமம் வந்து ஏதோ நெருப்பில் ஹோமம் பண்ணுற மாதிரி இல்லை தன்னுடைய தனித்தன்மையை அடியோட நீக்கிறது தான் இந்த ஹோமம் தன்னை வெர்மமாக உணர்ந்து தன்னுணர்வை நீக்கிறது தான் இந்த ஹோமம் சாதாரணமாக ஹோமத்தில் ஒரு பொருளை நாம் சமர்ப்பணம் பண்ணினா அந்த பொருள் அக்னிமயம் ஆகிடும் அப்படி ஜீவாத்மா தன்னை பரமாத்மாவில் பிரம்மனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறதுனால ஜீவாத்மா பிரம்மமயமாக ஆகிவிடுகிறது இது பாவனையில் ஞான ரூபம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இதுக்கு அடுத்தது முதல் வரியை படித்தோம்னா தெரியும் வழக்கமாக நாம் பண்ணுற ஹோமம் அக்னிகுண்டத்தில் தேவதைகளையெல்லாம் உத்தேசம் பண்ணி தேவான் உத்திஷிய அக்னவ் ஹவிஸ்தியாக யஜ்ஞா தேவதைகளையெல்லாம் உத்தேசம் பண்ணி இந்திராயஸ்வாகா அக்னேயேஸ்வகா சோமாயஸ்வஹான்னு சொல்லி ஹோமம் பண்ணுறோமே அப்படி தெய்வங்களையெல்லாம் குறித்து சில பேர் ஹோமம் பண்ணுகிறார்கள் தேவதைகளையெல்லாம் குறித்து சில பேர் ஹோமம் பண்ணுகிறார்கள் நான் இந்த ஆர்டருக்காக வேண்டி முதல்ல ரெண்டாவது வரையும் எடுத்துன்னு இருக்கேன் இது இது முதல்ல சொல்கிறது பிரம்மஜான யஜ்யம் அப்படின்னு எடுத்துக்கணும் ரெண்டாவது யஜ்யம் வந்து தேவயஜம் தேவதைகளை குறித்து பண்ணக்கூடிய யஜம் அப்பரே யோகினா சில சாதகர்கள் தெய்வ யஜம் தேவர்களுக்கு யஜ்ஞத்தை செய்கிறார்கள் இன்னும் மற்ற யஜ்யங்களை பற்றி அடுத்த ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார் நாம் நாளைக்கு அதை படிக்கலாம்